அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்தபொழுது மனம் வருத்தப்படாமல் மகிழ்ச்சியோடு இருப்பவர் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து விடுவார்கள் என்பது குரலின் பொழிப்புரை துன்பத்தை இன்பமாகக் கருத வேண்டும் அவ்வாறு கருதிவிட்டால் துன்பத்தினால் உண்டாகும் வருத்தம் இல்லாமல் போய்விடும் துன்பமானது அறிவுடையோருக்கு யாதொரு தீங்கும் செய்துவிட முடியாது அறிவை உடைமையாக கொண்டிருப்பவர்கள் சுயமாக சிந்திப்பவர்கள் நன்றாக கல்வி கற்றவர்கள் பெரியோர்களிடமிருந்து நிறைய கேட்டவர்கள் அவர்கள் துன்பத்தை ஏற்கனவே ஆராய்ச்சி செய்து வைத்திருப்பார்கள் ஆகவே அவர்களுக்கு துன்பம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும் இடும்பைக்கு இடும்பை இடும்பைப்படுத்தல் அப்படின்னு சொன்னால் இடர்பாடு விளைவித்தவனே ஏன் இவனுக்கு தீமை செய்தோம் என்று நினைத்து தானே துன்பம் அடைவதாக செய்வது இது அரசியலில் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும் அதாவது ராஜா வந்து மற்றவன் கஷ்டம் கொடுத்தா அதை தாங்கி அதுக்கு மேலே முயற்சி செய்து காரியங்களை செய்யணும் பகைவன் துன்பம் கொடுத்தா அந்த பகைவனே நினைக்கிற மாதிரி இருக்கணும் இவனுக்கு நாம் எதுக்கு துன்பத்தை கொடுத்தோம் இவன் இந்த துன்பத்தினால ஒன்றும் பாதிக்கப்படலையே அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரி இருக்கணும் இதிலேயே இந்த அதிகாரத்திலே கடைசி குரல் இன்னும் சிறப்பாக இதை பற்றி சொல்லும் அப்போ பார்க்கலாம் துன்பம் கொடுத்தவன் இவனுக்கு நாம் துன்பம் கொடுத்தோமேனு அவன் துன்பம் அடைவானான் அதுதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைங்கிறது தனியாகவாக இருக்குது ஒரு மனிதனை சார்ந்து தானே இருக்குது ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான் இன்னொருத்தன் துக்கத்தை வாங்கிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அறிவுள்ளவனாக இருந்தால் அந்த துக்கத்தை பொருட்படுத்தவே மாட்டான் இந்த அதிகாரத்திலேயே வேற ஒரு இடத்துலையோ வருகிறது நோயெல்லாம் நோய் செய்தவர் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அப்படின்னு ஒரு குரல் வரும் இந்த அதிகாரத்தில் இருக்க வேறே ஞாபகம் இல்லை அதாவது நமக்கு துன்பம் கொடுக்கறதெல்லாம் துன்பம் கொடுக்கிறவனுக்கே போகட்டும் நோயெல்லாம் நோய் செய்தவர் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் அதாவது தனக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாட்டான் நோயின்மை வேண்டுபவர் நோய் செய்யார் அப்படின்னு ஒரு குரல் இருக்கிறது ஆஹ் துன்பத்தை இன்பமாக கருத வேண்டும் விதுர நீத்தில ஒரு ஸ்லோகம் பிராப்பிய பதம் நவத்தை கதாச்சித் உத்தியோக வன் விஷதி துக்கஞ்ச காலே சகதே ஜிதாத்மா துரந்த ஆபத்து வந்த காலத்தில் வருத்தப்படுறதில்லை பிரத்யாபதம் நவிய மிகுந்த விழிப்புணர்வோடு முயற்சியில் ஈடுபடுகிறான் கதாச்சித்து உத்தியோகம் அன்விச்சதி செ அப்பிரமத்தா ரொம்ப கவனம் குறைவில்லாம ரொம்ப விழிப்போட முயற்சியை விடுறதில்லை துக்கஞ்ச காலே சகதே அந்தந்த காலத்தில் வரக்கூடிய துக்கத்தையும் பொறுத்துகிறான் ஜிதாத்மா அவன் மனசையும் உடம்பையும் ஜெயிச்சுட்டான் துரந்தரஸ்தஸ்ய ஜித அப்படிப்பட்டவனால எதிரிகள்லாம் ஜெயிக்கப்படுகிறார்கள் எதிரிகளை அவன் வெற்றி கொள்கிறான் இதுதான் விதர இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் பாரதியார் சொன்னார் இன்னல் வந்து உற்றிடும் அஞ்சோம் ஏழையராகி இனி மண்ணில் துஞ்சோம் அப்படின்னார் நீ பதவரை பார்க்கலாம் இடும்பைக்கு செயல் புரியும் போது இடையே தோன்றும் துன்பத்திற்கு இடும்பை படாதவர் வருந்தாதவர் இடும்பைக்கு அத்துன்பத்திற்கு இடும்பை துன்பத்தை படுப்பர் உண்டாக்கி விடுவர் செயல் புரியும் போது இடையே தோன்றும் துன்பத்திற்கு வருந்தாதவர் அத்துன்பத்திற்கு துன்பத்தை உண்டாக்கி விடுவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை